ओम प्रपन्न तोत्र दुहे जागर्ति जागर्ति ிாத்தய தோத்தேத்தைக்காணையா पश्यतो நமையா भगवान श्री कृष्णर ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை இந்த ஸ்லோகத்தில் மறுபடியும் உபதேசம் தொடங்கியிருக்கார் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் சாதாரணமாக மேலெழுந்தவாரியாக படித்தா சரியாக புரியாது ஆனால் சம்பிரதாயம் தெரிஞ்சவர்கள் சிம்பிளாக எளிமையாக சொல்லிட முடியும் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கடினமாக இருக்கும் ஆனால் நான் அதை விளக்கமாக எல்லா மனிதர்களுக்கும் எது இரவாக இருக்கிறதோ அதில் ஸ்திதப் பிரஜன் விழித்திருக்கிறான் எல்லா மனிதர்களும் எந்த நிலையில் விழித்திருக்கிறார்களோ அது உண்மையை தெரிந்து கொண்டிருக்கிற ஞானிக்கு ஸ்தித பிரஜனுக்கு இரவாகும் அப்படின்னு இருக்கு இந்த ஸ்லோகம் இதில் அர்த்தம் என்னன்னா இந்திரிய நிகிரகம் மனோநிகிரகம் அதாவது புலநடக்கம் கட்டுப்பாடு இல்லாத அக்ஞானிக்கு இந்த பரமார்த்த தத்துவம் பிரம்ம தத்துவம் இருட்டில் எப்படி பொருளெல்லாம் விளங்காமல் இருக்கோ அப்படி விளங்காமல் இருக்கு பிரம்ம தத்துவம் விளங்குறதில்லை மெய்ப்பொருள் தத்துவம் அஜ்ஞானிகளுக்கு விளங்குறதில்லை நிஷான்னு சொன்னால் இங்கே பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அவங்களுக்கு இருட்டு மாதிரி இருக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அத்வைத தத்துவம் பரமார்த்த பிரம்ம தத்துவம் இந்த உலக விஷயத்தில் உழல்ற அஜ்ஞானிகளுக்கு விளங்குறது இல்லை ஆனால் உலக விஷயங்களில் உழலாமல் மனசை கட்டுப்படுத்தி இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஜ்யானிக்கு ஸ்தித பிரஜனுக்கு அது பகல்ல பொருளெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தெள்ள தெளிவாக இந்த அத்வைத்த தத்துவம் பரபிரம்ம தவம் தெளிவாக விளங்குகிறது வள்ளுவர் சொன்ன மாதிரி இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு அப்படின்னு மெய்யுணர்தல் அதிகாரத்தில் சொன்னார் உலக விஷயத்தில் மயக்கம் நீங்கி அதுக்கு பிறகு சாஸ்திரங்களை படித்து அஜானத்தை போக்கின்ண்டா அவர்களுக்கு தெளிவான காட்சி ஏற்படும் அதனால் பெரிய ஆனந்தத்தை அவர்கள் உணர்வார்கள்னு சொன்னார் திருவள்ளுவர் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற குரலும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும் ஆக ஜானிக்கு பகல் மாதிரி ஸ்பஷ்டமாக விளங்குறது பகல்ல எப்படி பொருள் எல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கிறானோ சூரிய பிரகாசத்துல அப்படி தெளிவா தெரிகிறது அத்வைத்த தத்துவம் அஜானிக்கு இருட்டில் எப்படி பொருளெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்க முடியலையோ அப்படி விளங்குறது இல்லை இந்த பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது முதல் வரியோட பொருள் ரெண்டாவது வரியில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் அக்ஞானிக்கு இந்த உலக விஷயமெல்லாம் சரியாக தெரிகிறது ஆனால் அவன் அதனுடைய அனுபவத்தினால அவனுக்கு துக்கம் கலந்த சுகம்தான் இருக்குது மனசு ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்கான் எப்போவுமே பரமார்த்த தத்துவத்தை அறிஞ்சிருக்கிற ஜ்னானி அதை இருட்டு மாதிரி கருதுறான் அதில் உலக பொருள்லாம் தெரிகிறது ஆனால் அத்வைத்த தத்துவம் இருள மாதிரி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அஜானிகள் இருளிலே இருக்கிறார்கள் அறியாமையில் உறங்கி கிடக்கிறார்கள் பகுத்தறியாமல் இருக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகம் அக்ஞானியையும் ஞானியையும் கம்பேர் பண்ணுறது அக்ஞானி இருளை போன்று விளங்காமல் இருக்கிற தத்துவம் ஞானிக்கு பகலை போல தெளிவாக தெரிகிறது பகல்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் இல்லை இருந்தாலும் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் அதே மாதிரி அக்ஞானிக்கு எது பிரகாசமாக தெரிகிறதோ அது ஞானி இருட்டில் இருக்கிற விஷயமா நினைக்கிறான் அப்படிங்குறத அர்த்தம் சர்வபூதானாம் யா நிஷா தஸ்யாம் சம்யமி ஜாகிரதி எல்லா மனிதர்களுக்கும் எது இரவை போல இருக்கிறதோ அதில் இந்திரிய நிகிரகம் மனோநிகிரகம் புலநடக்கம் மனக்கட்டுப்பாடு எண்ணக்கட்டுப்பாடு ஆத்ம ஜான நிஷ்டனாக இருக்கிறவன் அதில் விழித்திருக்கிறான் எஸ்யாம் பூதானி சா பசியதா முனே நிஷா எதில் எல்லா அக்ஞானிகளும் விழித்திருக்கிறார்களோ உண்மை தத்துவத்தை பார்க்கின்றவனுக்கு அது இருளை போன்றதாகும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அஜானிக்கு தெளிவாக விளங்கிறது ஞானிக்கும் விளங்குகிறது இருந்தாலும் அது வந்து சம்சாரத்துக்கு காரணங்கிறத உணர்ந்திருக்கான் ஞானிக்கு எது தெளிவாக விளங்குறதோ அது அக்ஞானிக்கு சரியா புரியறதில்லை ஆகையினால எல்லோரும் இந்த அறியாமை இருளிலிருந்து விலகி குருவினிடம் சரணாகதி பண்ணி புலநடக்கம் மனக்கட்டுப்பாடை பயின்று ஸ்தித பிரஜனாகி பரிபூர்ண ஆத்மானந்தத்தில் தெளைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்லோகத்தினுடைய சாரம் பகவானுடைய அனுகிரகத்தினால நமக்கு இந்த ஸ்தித பிரஜ தன்மை அமையறதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி மனமாற வாழ்த்துகிறேன் ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்